ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அமாசோமவாரவிரதத்தினுடைய பெருமைகளை பார்த்தபெருகு பவிஷோத்தரபுராணத்தில் விர்சங்கள் தேவதைகளாக நம் லோகத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிறத ஒரு சரித்திரம் மூலமாக நமக்கு இல்லை இல்லை நான் செய்தது சரிதான் அப்படின்னு அதை மறுக்கப்படாது அப்படி மறுத்தால் அது தவறு காரணம் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார்கள் அதை ஏற்றுக்காமல் இல்லை இல்லை நான் பண்ணுறது தான் சரி அப்படின்னு பண்ணினால் அது மற்ற காரியங்களுக்கு வேணால் சரியாக வரும் தேவதா காரியங்களில் அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற தர்மத்தை சொல்கிறது இந்த சரித்திரம் மேலும் எந்த காரியத்திற்கு போனாலும் ஒரு நல்ல நேரம் காலம் பார்த்து போகணும் போனால் அங்கே போன இடத்துல என்ன கட்டுப்பாடுகள் என்ன நியமங்கள் உண்டோ தகுந்தாற்போல் நாம் மாறி போகணும் நான் என்படி தான் அங்கே வருவேன்னு போகப்படாது நாம் இப்போது ஒரு மினிஸ்டரை பார்க்க போகிறோம்னா நாமும் மினிஸ்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் நான் இப்போ இருக்கிற வேஷத்துலேயே போகிறேன் அப்படின்னு போனால் அங்கே பார்க்க முடியாது அது மாதிரி பரமேஸ்வரனை பார்க்க போனோம்னா நாமும் பரமேஸ்வரனாகவே மாறணும் அதுதான் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது நான் சிவ சிவ பூஜகா அப்படின்னு சொல்கிறது நாம் இருந்தால்தான் சிவனை தொட்டு பூஜிக்க முடியும் நாம் சிவனாக எப்படி ஆகிறது அப்படின்னா நாம் பரமேஸ்வரனாக ஆகறத்துக்காகத்தான் விபூதி இட்டுக்கணும் ருத்ராட்சமாவை போட்டுக்கணும் ருத்ரம் சொல்லி மகநாசம் சொல்லி ஞாசம் பண்ணிக்கணும் உடம்பில் சிரசிலிருந்து ஆரம்பித்து நகம் வரையணும் உடம்புல பரமேஸ்வரனை ஆவாகரம் பண்ணிண்டு அதாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீருத்ரூபம் தியாயேத்து அப்படின்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது நாமும் பரமேஸ்வரனும் ஒன்று அப்படிங்கிற பாவத்துக்கு வரணும் அப்படி சொன்னால் போராது நாமும் பரமேஸ்வரனாக ஆகணும் பரமேஸ்வரனையும் நம்முடைய உடம்பில் தேகத்தில் ஆவாகனம் பண்ணிண்டு பிறகு பரமேஸ்வரனை தொட்டும் அபிஷேகம் பண்ணி ஆராதிக்கணும் சாதாரணமாக நம்முடைய உடையில நம் நாம் இருக்கக்கூடிய ஸ்திதியில் பரமேஸ்வரனை போய் பார்க்கக்கூடாதுங்கிற தர்மத்தை தான் நமக்கு இந்த சரித்திரம் காண்பிக்கிறது அப்படி நாரதசுவாமி அக்னி வந்ததனுடைய காரணத்தை சொல்ல தாயாரான பார்வதி மிகவும் கோபப்பட்டாள் ஸ்புரதோஷ்டா ரத்தநேற்றா திருஷ்டுவா தாம் நாரதோயௌ ரொம்ப கோபம் வந்துடுச்சு பார்வதிக்கு ரொம்ப கோபப்பட்டா தன்னுடைய பையன் ஒருவன் தப்பு தாயாருக்கு எவ்வளோ கோபம் வரும் எவ்வளோ வரும் வரும் அதை குழந்தைகள் நடந்துக்கணும் நாம் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை தாயாருக்கு எந்த அளவுக்கு மனசு வேதனையை கொடுக்கும் அப்படிங்கிறத யோஜனை பண்ணி பேசணும் எதை வேணால் பேசுகிறதுன்னு தாயார்கள்ட்டே பேசக்கூடாது எதை வேணால் செய்கிறதுன்னு தாயார்கள்ட்டே செய்யக்கூடாது அப்படி லோகத்துக்கே தாயாரான பார்வதியின் இடத்துல இந்த விஷயம் சொன்னவுடனே ரொம்ப கோபப்பட்டாள் உதடு படபடக்கிறது கண்ணு செவசவன் ஆச்சு அவ்வளோ கோபம் வந்துடுத்து பார்வதிக்கு தேவான் பிரதி ஹியாச்சாக்னி சம்போகாது விரதோ ஹர ஆகமியதாம் தரிசனார்த்தம் தூரதோசோ விலோக்கிதா அக்னி உடனே வேகமாக வெளியில் ஓடிப்போய் இந்திரன்ட்ட இப்போது வரலாம் பரமேஸ்வரன் பேசுறதுக்கு சித்தமாக இருக்க இப்போ வரலாம் உள்ள வாங்கோன்னு கூப்பிட்டார் அக்னி வன்னேரேவம் வச்சஸ்ருத்வா தேவேந்திரஹா சகனோயௌ அக்னியினுடைய வார்த்தையை கேட்டு இந்திரன் தேவதைகள் அத்தனை பேரையும் அழிச்சுண்டு பிரணிபத்திய மகாதேவம் கிருத்தாஞ்சலி புட்டோபவது விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் ருத்ரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி பரமேஸ்வரனையும் பார்வதியையும் நமஸ்காரம் பண்ணினார் இந்திரன் அத்தனை தேவதைகளும் அங்கே வந்து நிற்கிற இதை பார்த்தாள் பார்வதி திருஷ்டுவா ததாவிதம் சக்கரம் பார்வதி வாக்கியம் முதல்ல பார்வதி பேச ஆரம்பித்தாள் இந்திரனிடத்தில் உபஹாச கிருத்தோமேதிய பலம் ஃபலம் தத் சமவாப்னி யாவத்தி தேவானாம் கணாவை சர்வேவத்தை ஆகத்திரீமுகாசிச்சிசன் தூசுரஸ்ரீயா இந்திரா நீ செய்த காரியம் ரொம்ப தவறான காரியம் நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு பார்வதி கோபமாக கேட்ட இந்திரன் பயந்து போயிட்ட நீ இப்படி செய்யக்கூடாது நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சொல்லிட்டு போகணும் அந்த வீட்டில் நடக்கக்கூடியதான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் மனசுக்கு வாங்கிக்க கூடாது அங்கே ஏதாவது பேசின்னு இருக்கலாம் அங்கே வேறு யாராவது வந்திருக்கலாம் அங்கே ஏதாவது பொருட்கள் வச்சுருக்கலாம் அங்கே வச்சிருக்கிற பொருட்களை பார்க்கக்கூடாது அங்கே வந்தவர்கள் யார் யாருன்னு நாம் கவனிக்கக்கூடாது அங்கே என்ன பேசின்னு இருக்கான்னு நாம் காது கொடுத்து கேட்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய தர்மம் சொல்கிறது ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க கதவு சாத்தியிருக்கு உள்ளே ஏதோ பேசிட்டுருப்பான்னு நீ காத்துருக்கணும் இல்லையானால் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரணும் ஆனால் நீ இந்த இடத்துல கபட்டமாக ஒரு காரியத்தை நீ செய்திருக்க நீ செய்த காரியம் மிகவும் தவறான காரியம் தேவதைகளுக்கு ராஜா தலைவனாக இருந்து நீ இந்த தப்பு செய்கிற தலைவன் தவறு செய்யக்கூடாது ஜனங்கள் தப்பு பண்ணலாம் தலைவன் தண்டிக்கணும் மக்களை தலைவனே தவறு பண்ணினால் தண்டனை அதிகம் நீ தேவதைகளுக்கு ராஜாவாக இருந்து நீ இந்த தவறு செய்ததுனாலே நீ மாத்திரமில்லை உன் வீட்டு பெண்கள் உன்னை சேர்ந்த தேவதைகள் அத்தனை பேரும் நீ செய்த தவறுன தவறுக்கான தண்டனையை அனுபவிக்கப் போகிறார்கள் கோபமாக சொன்னாள் ஜெகன் மாதா பார்வதி இதி தேவியை வச்சுருவா கம்பிதா சர்வ தேவதாக பிரம்ம விஷ்ணு மகேஷாத்யாஸ்துஷ்டுபுகூ ஜெகதம்பிகா உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியும் இந்த வார்த்தையை பார்வதி கோபமாக பேசின உடனே அத்தனை தேவதைகளுக்கும் தூக்கி வாரி போடுறது இந்திரனுக்கு கலங்கி போச்சு அத்தனை பேரும் திடார்னு கீழே விழுந்து பார்வதியை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்த துர்கா சூக்தத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி என்ன மன்னிச்சுடுங்கோ நாங்கள் தவறு செய்யணுங்கிற எண்ணத்தில் செய்யலை அவசரப்பட்டுட்டோம் இந்த விஷயத்தில் தவறாக நினைக்கக்கூடாது நீங்கள் தான் தாயார் கோபப்பட்டால் எந்த காரியமுமே ஆகாமல் போயிடும் நினச்ச காரியம் எதுவுமே நடக்காது தாயார் கோபத்துக்கு ஆளானால் கோபிச்சுக்கப்படாது மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு தேவதைகள் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி பார்வதியின் இடத்துல மன்னிப்பு கேட்டார்கள் ஏன்னா இதுதான் இராமாயணத்தில் இதற்குன்னு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன சம்பவம் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்